तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நும்தாந்தா சூரியம்துப்போ வியேவோபி நாரத மகர்ஷி வசுதேவருக்கு பாகவத தர்மங்களை சொல்ல ஆரம்பிச்சுருக்கார் நவயோகிகள் நிமிச்சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய பெரிய சத்ரயாகத்துக்கு வருகை புரிந்தார்கள் அப்படின்னு சொன்னார் எதேச்சியாக வந்தார்கள் அவர்கள் ஒன்றும் பிரார்த்தனை பண்ணிக்கல இவர்களும் அங்கே போகணும்னு நினைக்கல எதேச்சியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த யாகசாலைக்குள்ளே அவர்கள் நுழைந்தார்கள் அப்படி நுழைஞ்ச உடனே वसुदेवरे पार्थ महर्षि हे नृप ओ राजने, तान सूर्य संगाशान महाभगवान दृष्टवा सूर्यन के प्रकाशम सूर्य सकाशां महाभगवान मिच भागव भगवानु परम भक्त पार्तवा पार्त तान அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எதிர்கொண்டு அழைத்தார்களாம் சர்வ ஏவ உபதஸ்திரே அவர்கள் எல்லாரும் எழுந்து சென்று அவர்களை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்றார்கள் அப்படிங்கிறார் யாரெல்லாம்னா அங்கே யாகசாலையில் இருக்கிற அக்னி பகவானே கிளம்பிவிட்டாராம் ஆகவனியம் முதலான அக்னிகளும் இந்த அக்னியை பூஜை பண்ணுற எஜமானன் அக்னியே கிளம்பிவிட்டாருன்னா அக்னிக்கு பின்னால் ஏதாவது கிளம்ப வேண்டியதுதான் ஆஹா சூரிய பிரகாசத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்த உடனே அக்னி பகவான் எழுந்து அவர்களை எதிர்கொண்டு அழைக்க போயிட்டார் அந்த அக்னியை பூஜை பண்ணுற எஜமானனாகிய நிமி சக்கரவர்த்தியும் அங்கே இருக்கக்கூடிய விப்ராக எல்லா பிராமணர்களும் ருத்விக்குகளும் எழுந்து அந்த நவயோகிகளை சென்று எதிர்கொண்டு அழைத்தார்கள் வணங்கி நமஸ்காரம் பண்ணி வரவேற்றார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் மகாபாகவா யஜமான சர்வயோபிரே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறளில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்